பாடம் ஐம்பத்தி ஒன்று தனக்கு நெருப்போ அல்லது பிறரால் வணங்கப்படும் ஏதோ ஒன்று இருக்கும் போது மதிப்பளிக்காமல் அல்லாகவும் எண்ணி தோடுவது நான் தொழுது கொண்டிருக்கும் எனக்கு நரகம் எடுத்துக் காட்டப்பட்டது என்று நபிசல்லாகும் அலைஹிங் செல்லாம் அவர்கள் கூறியதாக அனஸ் அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்